பாடம் ஐம்பத்தி ஆறு சிறுநீர் கழித்த பின் கழுவுகள் அவர் சிறுநீர் கழிக்கும் போது மறைப்பதில்லை என கபரில் வேதனை செய்யப்படுபவரை பற்றி நபி சொல்லு அலேஹி செல்லும் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களுடைய சிறுநீரை தவிர வேறு எதையும் அவர்கள் குறிப்பிடவில்லை